رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم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 قُلْ هَلْ يَسْتَوِي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ إِنَّمَا يَتَذَكَّرُ أُولُو الْأَلْبَابِ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا مات ابن آدم إن قطى عنه أمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفتح قولي على بت أرلالا அவன் தனித்தவன் தாரணியை ஆளுகின்ற அவனை புகழ்கிறேன் அவனிடமே உதவியும் கோருகின்றும் கருணையும் சலாம் எனும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்கள் கிளைஞர்கள் தோழர்கள் அன்னவர்களை பின்பற்றுகின்ற அத்தனை மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக ஜும் சமூகம் அளித்துள்ள நீயத்தோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்துள்ள அல்லாவுடைய நல்லடியார்களே எனது அன்பார்ந்த சகோதரர்களே நலவான கர்மங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் தீயவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன் தகுவாவைக் கொண்டு ஒசியத்து செய்கின்றேன் அல்லாஹு மேலே ஓதிய வசனத்திலே அல்லாவுக்கு இணை வைப்பவன் சிறந்தவனா செய்கின்றவன் சிறந்தவனா அல்லது மர்மையை பயந்து தன் இறைச்சகனின் அருளை ஆதரவு வைத்து இரவு காலங்களில் சிறம் பணிந்தவனாகவும் நின்றவனாகவும் வணங்கிக் கொண்டிருக்கின்றாரே அவரா சிறந்தவர் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அறிந்தோரும் அறியாதோரும் சமம் ஆவார்களா அறிவாளிகளும் கட்காதோரும் இதனைக் கொண்டு நல்லுபதேசம் பெறுவோரெல்லாம் அறிவுடையோரே என்று நபியே நீ கூறுவீராக என்று சூரத்து சுமர் ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹூவத் அருள்கின்றான் இந்த வசனத்தின் ஒரு பகுதி அறிவுடைய கல்வியுடைய மேன்மையை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது அல்லாஹுடைய நல்லடி அருகே முதலாவது குரானுடைய வசனம் அல்லாஹுடைய கலாம் அல் குரான் அந்த குரானுடைய முதலாவது வசனம் சொல்கின்றது நீங்கள் படிங்க படிப்பை மேற்கொள்ளுங்க வாசியுங்க என்பதை தான் அல்லாஹுடைய முதலாவது வசனத்தினே குறிப்பிடுகின்றான் அறிவை அதிகம் அதிகப்படுத்தித்தான் அறிவை அதிகப்படுத்த அல்லாவிடத்திலே அல்லாஹூ வேண்டி நிற்கின்றான் நபியுல்லா சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுபகு தொழுகையிலும் ஒவ்வொரு சுபகு தொழுகைக்கு பிறகும் ஒரு முக்கியமான துவாவை கேட்பார்கள் عند اللهم إني أسألك علما نافعا ورزقاً طيباً وعملاً متقبلا அறிவைக்கை உன்னிடத்திலே கேட்கின்றேன் நாங்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் யா அல்லா அதை உன்னிடல கேட்கின்றேன் என்று அவர்களே சுபகு தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்திலே கேட்பார்கள் சொன்னார்கள் நீங்கள் தொட்டிலில் இருந்து புதைகுழி செல்லும் வரையிலே அபுருக்கு செல்லும் வரையிலே கல்வியை தேடுங்கள் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதென்றிருந்தால் நீங்கள் தெரிந்தவர்களே கேளுங்கள் என்பதாகவும் அல்லாஹு சொல்லுகின்றான் இமாமுலா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் பேசும் பொழுது அறிவில் சிறந்தது படிப்பில் சிறந்தது நிலைமையுடைய அறிவு இப்ப நாங்கள் எல்லாரும் தொல வந்திருக்கின்றோம் தொழுகை சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் தொகையுடைய பரல்கள் எவைத்துகள் எருத்துகள் நாங்கள் அறிவது மிக அத்தியாவசியம் ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதனுடைய அறிவு எங்களுக்கு மிக முக்கியமானது அவர்கள் சொன்னார்கள் வா அந்த கல்வியை எனக்கு படித்த படித்திருக்கின்றன அதிலே எனக்கு இந்த உலகத்திலும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடி யார்களே இன்று சமூகத்துடைய தேவையும் அதுதான் எங்களுடைய தேவை அறிவும் ஒழுக்கமும் உள்ள அரிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பி எங்களுடைய மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த சமூகத்திற்கு நல்லவர்களை நாங்கள் உருவாக்கிவிட்டு அடுத்த சமூகமும் இந்த சமூகமும் பயன்பெறக்கூடிய முறையிலே ஆக்கிவிட்டு செல்வதுதான் தற்கால எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்திலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் மதரசாவிலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் பாடசாலையிலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் சிந்திக்க வேண்டும் நான் படிக்கின்ற நான் இன்று பாடசாலையிலோ அல்லது மதரசாவிலோ கல்வி கற்கின்ற நான் எதிர்காலத்திலே எனக்கும் பிரியோசனமானவனாக என்னுடைய குடும்பத்துக்கும் பிரியோசனமானவனாக நான் வாழக்கூடிய சமூகத்துக்கு பிரயோசனமானவனாக நான் கட்டாயம் மாற வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்தோடு படிக்க வேண்டியது அத்தியாவசியமானது அல்லாவுடைய நல்லடியார்களே உண்மையிலே நாங்கள் கற்கக்கூடிய கல்வியிலே எங்களுக்கும் சமூகத்துக்கும் பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் என்ன மதரசாவிலே கல்வி கற்கக்கூடிய ஓகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் என்ன அவர்கள் உண்மையிலே முயற்சியோடு படிப்பதன் மூலமாக துாவோடு படிப்பதன் மூலமாக ஆசிரியர்களுடைய துஆ பே பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவ்வாறே பெற்ற தாய் தந்தையுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் கற்கின்ற காலத்திலே இந்த கைங்கரியங்களை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் படிக்கின்ற கல்வியிலே அவர்களுக்கு துனியாவிலும் நல்ல பிரயோசனம் கிடைக்கும் என்பது யதார்த்தமானது அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே ஒவ்வொரு மாணவனும் முயற்சியோடு படிக்க வேண்டும் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் முயற்சியோடு படிக்க வேண்டியது பெற்றோர்களாக எங்களுடைய பொறுப்பு அந்த பிள்ளைகளுக்கு அந்த முயற்சியோடு படிப்பதற்கான சகல உதவி ஒத்தாசைகளையும் செய்ய வேண்டியதுதான் பெற்றோர்களாக எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது அல்லாவுடைய நல்லடி யார்களே கஷ்டப்பட்டு படிப்பது முயற்சியோடு படிப்பது நேரத்தை திட்டுவிட்டு படிப்பது இமாமுனா அலி அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நேரம் என்பது வெட்டக்கூடிய வால் போன்றது நேரம் என்பது வெட்டக்கூடிய வால் போன்றது நாங்கள் அந்த நேரத்தை வெட்டி வேண்டும் நேரத்தை வெட்டி வேண்டும் அப்படியாக இருந்தால் நேரத்தை நாங்கள் பகுதியாக பகுதியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் இந்த வேலை இந்த நேரத்துக்கு இந்த வேலை இந்த நேரத்துக்கு இந்த வேலை இந்த நேரத்துக்கு இந்த வேலை என்று நாங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும் நாங்கள் நேரத்தை வெட்டாவிட்டால் நேரம் எங்களை வெட்டிவிடும் என்பதாக இமாமுனா ஹசானி ரஹமத்துலாஹி அலைகி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் நேரத்தை திட்டமிட்டு சிறப்பாக படிக்க வேண்டும் அதே போன்று இரண்டாவதாக ஒவ்வொரு படிக்கின்ற மாணவர்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் படிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே துவா கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலே துவா கேட்க வேண்டும் ஒவ்வொரு பரவாயில்ல தொழுகைக்கு பிறகும் அல்லாவிடத்திலே துவா கேட்க வேண்டும் இந்த வளமையை படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் செய்ய வேண்டிய அத்தியாவசியம் அதே போன்று படிக்கின்ற காலத்திலே விசேஷமாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய எண்மை படித்து தரக்கூடிய உஸ்தாது மாணவர்களுடைய மாணவர்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது மிக அத்தியாவசியமானது அல்லாவுடைய நல்லடி யார்களே பெற்றோர்களுடைய துவா ஆசிரியர்களுடைய துவா மிகவும் முக்கியமானது பாடசாலைக்கு நேர காலத்தோடு செல்வதன் மூலமாக பாடசாலைக்கு தூய்மையோடு செல்வதன் மூலமாக பாடுசாலையிலே ஆசிரியர்கள் மதரசாவிலே உஸ்தாது தருகின்ற வேலைகளை இரவிலே படித்து விட்டு ஒழுங்காக நிறைவேற்றிவிட்டு செல்வதன் மூலமாக வகுப்பறையிலே ஒழுக்கமாக இருப்பதன் மூலமாக துவாவை டீச்சர் துவாவை அந்த மாணவன் பெற்றுக் கொள்கின்றான் இந்த துவா மாணவருடைய வளர்ச்சிக்கு கல்வியிலே பிரியோசனம் பெறுவதற்கு அத்தியாவசியமானது அதே போன்று ஒவ்வொரு மாணவனும் சிந்திக்க வேண்டும் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் சிந்திக்க வேண்டும் நான் என்னுடைய துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் வாப்பமாக துவா மாணவனுடைய உலக விமோசனத்துக்கு மாணவனுடைய இரண்டு உலக விமோசனத்துக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாவுடைய நல்லே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டியது மாணவர்களுடைய கடமை ஐ வேலை தொழுகையையும் ஒழுங்கான முறையிலே தொகுவதன் மூலமாக வீட்டிலே படிப்பதன் மூலமாக தாய் தந்தையர்களுக்கு தேவையான ஹிதுமத்துக்களை தாய் தந்தையர்களுடைய வேலையிலே அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலமாக வீட்டு வேலைகளிலே ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலமாக சக வீட்டிலுள்ள சகோதர சகோதரிகளோடு சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பதன் மூலமாக ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்வதன் மூலமாக அந்த பிள்ளையை பற்றிய நல்ல எண்ணம் தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படும் அதன் மூலமாக அந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளாக எங்களை பற்றி சந்தோஷப்படுவார்கள் நல்ல பிள்ளை என்று சொல்வார்கள் நல்லாக இருப்பார் என்று சொல்வார்கள் இந்த துவா தான் பெற்றோருடைய துவா இந்த துவா பெற்றோர்களுடைய துவா எங்களுடைய மாணவர்களாக எங்களுடைய படிக்கக்கூடிய எங்களுடைய இரண்டு உலக விமோசனத்துக்கு மத்திய அவசியமானது அதே போன்று அல்லாவுடைய நல்லடி ஒரு மாணவருடைய கல்வியிலே படிக்கின்ற மாணவருடைய கல்வியிலே அவன் இரண்டு உலகத்திலும் அந்த கல்வியின் மூலமாக பயன்பெறுவதற்கு அத்தியாவசியமான நான்கு அம்சங்களும் இவை அவன் முயற்சி படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் உஸ்தாத் ஆசிரியர்களுடைய உஸ்தாதுமார்களுடைய துவாவை அந்த மாணவன் பெற்றுக் வேண்டும் பெற்றோர்களுடைய துவாவை அந்த மாணவன் பெற்றுக் வேண்டும் இதன் மூலமாக இந்த அம்சங்களோடு எந்த ஒரு கல்வியை தொடர்கிறானோ அந்த மானவன் பரீட்சையிலே பரீட்சையிலே உயர்ந்த சித்திகளை பெறாமல் இருக்கலாம் அவன் பெரிய டாக்டராக இன்ஜினியராக அல்லது படித்த மேதையாக வராமல் இருக்கலாம் ஆனால் அவன் பெருகின்ற கல்வி அவன் எந்த கல்வியை பெற்றாலும் சரி அவன் சாதாரண ஒரு தொழிலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக அவனுக்கும் அவன் வாழக்கூடிய சமூகத்துக்கும் மிகவும் பிரிமோசனம் உள்ளவனாக அவன் மாறுவான் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாவுடைய நல்லடி எனது அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல புத்திமதிகளை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் நல்ல பிரஜைகளாக எதிர்காலத்திலே மிருதுவதற்கு நாம் பாடுபட வேண்டியது பெற்றோர்களாக எங்களுடைய கடமை அதே போன்று அல்லாவுடைய ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வாப்பும் ஒவ்வொரு மாபெரும் ஒரு பெரியோர் பாக்கியம் அந்த பிள்ளையின் மூலமாக இந்த உலகத்திலும் நாங்கள் நன்மை அடையலாம் எங்களுடைய மௌத்துக்கு பின்னரும் நாங்கள் நன்மை அடையலாம் அந்த பிள்ளைகளை நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்ற பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு நல்ல பிள்ளைகளாக அறிவும் ஒழுக்கமும் உள்ள பிள்ளைகளாக நல்ல பிரச்சனைகளாக வளர்த்தெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு எங்களுடைய கையில் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் துவாக்கு எழுங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அம்மாவிடத்திலே துவாக்கு எப்பது எங்களுக்கு தடையாய பொறுப்பு பெற்றோர்களுடைய துவா பிள்ளைகள் விஷயத்திலே அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று பிள்ளைகளுடைய கொஞ்ச சிறப்பை பிள்ளைகளிடத்திலே காணும் பொழுது நல்ல குளங்களை பிள்ளைகளிடத்திலே காணும் பொழுது பாடசாலையிலே சிறந்த திறமையை பிள்ளை வெளிக்காட்டும் பொழுது மதரசாட்டும் பொழுதுகளை கொடுப்பதன் மூலமாக அந்த பிள்ளை ஊக்கப்படும் அதன் மூலமாக அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக மேலும் மேலும் அந்த பிள்ளை முன்னேறுவதற்கு அது அமையும் அல்லாவுடைய நல்லடி பிள்ளைகளுடைய வீட்டிலே பிள்ளைகள் எங்களுடைய வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள் ஓதுவதற்காக படிப்பதற்காக எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை அவர்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்கு படிப்பதற்கு ஓதுவதற்கான ஒரு இடத்தை அமைத்து கொடுப்பது அதை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பது அந்த பிள்ளைகளுடைய தீனுடைய துனியாவுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு நல்குவது அந்த பிள்ளைகள் வாங்களுடைய வளருவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்பது அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் கவனித்து அந்த பிள்ளை சாப்பிடும் பொழுது பிஸ்மி சொல்லி சாப்பிடுகிறானா பாத்ரூமுக்கு போகும் பொழுது இடதுகாலை வைத்து போகிறானா தலையை மறைத்துக் கொண்டு போகிறானா இப்படியாக ஒவ்வொரு செயல்களையும் மூலமாக அதற்காக நாங்கள் தியாகம் செய்வதன் மூலமாக பெற்றோர்களாக எங்களுக்கு நல்ல பிரயோசனம் உள்ள பிள்ளைகளாக எதிர்கால சமூகத்துக்கு நல்ல பெயருள்ள பிள்ளைகளாக நட்பிரஜைகளாக வளரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய நல்லடியார்களே இன்று உலமாக்களை எடுத்து பாருங்கள் இன்று சமூகத்துக்கு ஒளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர்மார்களை எடுத்து பாருங்கள் இன்று சமூகத்துக்கு ஒளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பரோபகாரிகள் எடுத்து பாருங்கள் இவர்கள் எல்லாம் பெரிய பணக்கார குடும்பத்து பிள்ளைகள் அல்ல பெரும் பணக்காரர்கள் அல்ல அவர்கள் சாதாரண ஏழைகளுடைய பிள்ளைகள் தான் ஏராளமாக ஏராளமாக வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் அவர்கள் படிக்கின்ற காலத்திலே அந்த பிள்ளைகள் படிக்கின்ற பருவத்திலே எடுத்த முயற்சியின் விளைவாக நல்ல பிரஜைகளை அவர்கள் தந்துவிட்டு இப்பொழுது மண்ணறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாயும் அந்த தந்தையும் இப்பொழுது மண்ணறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உஸ்தாதுமார்கள் மண்ணறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்கள் இப்பொழுது மண்ணறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாவுடைய நெல்லடியார்களே இப்பொழுது எங்களுடைய காலம் இப்பொழுது நாங்கள் வாழக்கூடிய காலம் இப்பொழுது நாங்கள் பெற்றோர்களாக இருக்கின்ற காலம் எனவே எங்களுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு எதிர்கால சமுதாயத்துக்கு நாளை வரக்கூடிய சமுதாயத்துக்கு நல்ல பிரஜைகளை விட்டு நாங்களும் கண்ணை மூட வேண்டியது எங்களுக்கு அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டியது எமது தலையாய பொறுப்பு காலம் முதல் இன்று வரையிலே வாழையடி வாழையாக இந்த நிகழ்ச்சி தான் நடைபெற்றிருக்கின்றது அல்லாஹுடைய நல்லே அவர்கள் அவர்கள் மக்காவுக்கு முயற்சியின் காரணமாக எடுத்த தியாகத்தின் காரணமாக ஒரு லட்சத்து நாப்பத்தி நாலாயிரம் சஹாபாக்களை அல்லது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை ஹஜ்ஜத்துலாஹு அலேஹி அவர்கள் சந்தித்தார்கள் அல்லாவுடைய நல்லே அவர்கள் எடுத்து சென்றார்கள் அந்த போதனையை தலைமையில் சுமந்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் உலகம் பூராகவும் தீரு சென்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே மக்கா மதினா முனவ்வராவிலே இன்று ஜென்னத்துல் பகிலே சாதாரணமாக பத்தாயிரம் சஹாபாக்களுடைய கபர்கள் இருக்கின்றன என்றால் சுமாராக ஒரு அல்லது ஒரு சஹாபாக்கள் சமூகம் அளித்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஏனைய சஹாபாக்களுடைய கபர்கள் எல்லாம் எங்கே அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்கள் தியாகம் செய்தார்கள் அவர்கள் தீரு எடுத்து சென்றார்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு வைத்தார்கள் அதன் மூலமாகத்தான் நாங்களும் இன்று இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வந்ததன் காரணமாகத்தான் நாங்களும் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் அல்லாவுடைய நல்லடி இன்று கல்வி மேதைகள் இன்று அதிகமாக கிதாபுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு விஷயங்களை நாங்கள் படிக்கின்றோம் இதெல்லாம் முன்னைய வாழக்கூடிய சமூகத்தினர்கள் நல்லவர்கள் இமாம்கள் எங்களுக்கு தந்தவைகள் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே செய்த தியாகத்தின் மூலமாகத்தான் இன்று நாங்கள் உங்கள் மத்தியிலே ஏதாவது பேசக்கூடிய நல்ல விஷயங்களை தொகுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாவுடைய நல்லடி இன்று நாங்கள் எங்களுடைய பாரிய பொறுப்பாக இருந்து நாங்கள் அடுத்த சமூகத்துக்கு நல்லவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் ரசூதுல்லா சலுள்ளாஹு அலிஹி வசல்ல சொன்ன விஷயம் இதுதான் ஒரு மனிதன் எங்களுடைய ஆமால் நாமா பட்டோலை மூடப்பட்டு விடும் ஆனால் ஆனால் உலகத்திலே வாழ்கின்ற இந்த கால பருவத்திலே இந்த வாழ்க்கை பருவத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே உயிருள்ள இந்த சந்தர்ப்பத்திலே சக்தியுள்ள இந்த சந்தர்ப்பத்திலே மூன்று விஷயங்களை நாங்கள் செய்துவிட்டு மரணிப்போமாக இருந்தால் நாங்கள் மௌத்தாகுவோம் எங்களுடைய மையத்தை குளிப்பாட்டுவார்கள் எங்களை கவன் செய்வார்கள் எங்களை அடக்கம் செய்வார்கள் அடக்கம் செய்துவிட்டு வந்து விடுவார்கள் என்றாலும் கூட எங்களுடைய பட்டோலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய பற்றோலை நன்மைகளால் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அந்த மூன்று விஷயங்களே செய்துவிட்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை பெற்று பிரிய வேண்டியது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய நல்லடி யார்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இன்று எங்களை மவுத்தானால் அடக்கம் செய்யக்கூடிய மைய வாடிகள் எல்லாம் சில பேருபகாரிகளுடைய சதக்காக்கள் சில நல்லவர்களுடைய சதக்கத்தின் ஜாரியாக்கள் வாழ்கின்ற காலத்திலே அவர்கள் ஹலாலாக சம்பாதித்த அந்த பொருள்களை அல்லாவுக்காக கொடுத்தார்கள் மைய வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது எங்களுடைய மைய அங்கே எங்களுடைய மையங்கள் அங்கே அடக்கப்படுகின்றன இன்று எத்தனையோ பள்ளிவாசலை எடுத்து பாருங்கள் எத்தனையோ பள்ளிவாசிகளே வாழ்ந்தவர்கள் அம்மாவுக்காக கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் நன்மையை பெற்ற வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆமா நாமா பட்டோலையை வளர்த்துக்கொண்டே அவர்கள் மண்ணறையில் இருந்து கொண்டிருக்கின்ற காட்சியை யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவோ பாடசாலைகள் இலங்கையுடைய முக்கியஸ்தர்கள் என்று பாடசாலை புத்தகங்களிலும் கூட இன்று பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியஸ்து வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பெயர் குறிப்பிடக்கூடிய நேரம் இது அந்த முக்கிய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் கூட அவர்கள் எல்லாம் காலத்திலே பெரிய தியாகங்களை பெரிய சதகதும் ஜாரியாக்களை செய்துவிட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயர்கள் சமூகத்திலே பிரஸ்தாபிக்கப்படுகின்றது நாங்கள் மௌத்தானால் எங்களுடைய பெயர்கள் சமூகத்திலே பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கைங்கரியங்களும் நாங்கள் மௌத்தானதன் பிறகு கூட பேசப்படக்கூடியதாக இருக்கும் பொழுது அதுதான் மனித வாழ்க்கையிலே மிகவும் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய நல்லடி எத்தனையோ பாதைகள் நானும் நீங்கள் நடக்கக்கூடிய எவ்வளவோ பாதைகள் அல்லாவுடைய நல்லடியார்களே பேருபாரிகளுடைய தியாகங்கள் அதே போன்று அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படியாக உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த பள்ளி வாசல் கூட சுபா சிறிய பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய பள்ளி வாசலாக அமைவதற்கான ஒத்துழைப்பை சமூகம் செய்திருக்கின்றது உங்களுடைய ஒத்துழைப்பின் நீங்கள் கொடுத்த சதக்காக்களின் மூலமாக அல்லாவுக்காக நீங்கள் சதக்கதும் ஜாரியாவாக கொடுத்தேன் என்ற நீயத்தோடு கொடுத்ததன் காரணமாக இன்று பல லட்சம் பெறுமதியான அந்த சொத்து பள்ளி வாசலுக்காக வாங்கப்படுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இன்னும் சில காலத்திலே இந்த பள்ளி வாசல் பிரமாண்டமாக அமைய போகிறது அலம் துல்லா எவ்வளவோ மக்கள் அதிலே தொலப்போகிறார்கள் அல்லாவுடைய கிருபையினால உதவி செய்தவர்கள் உலகத்திலே வாழலாம் முயற்சி செய்தவர்கள் உலகத்திலே வாழலாம் அவர்கள் மன்னரையில் இருக்கலாம் சத்தியமாக அவர்கள் அவர்கள் மன்னரையில் இருந்தாலும் கூட அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட அவர்கள் செய்த அந்த தியாகத்துக்கான அந்த சதக்காக்கா சதக்காக்களுக்கான அந்த சதகத்தின் ஜாரியாக்களுக்கான நன்மைகளை நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இவைகள் தான் புத்திசாலித்தனமான செயல்கள் அல்லாவுடைய நல்லே ஒரு மனிதர் புத்திசாலியாக செயல்படுவதாக இருந்தால் அவன் உலகத்திலே வாழும் பொழுது இப்படியான சத காக்கலிலே ஈடுபட்டுவிட்டு செல்ல வேண்டியது அவனுக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் பிரயோசனமான அறிவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் இங்குடைய பிள்ளைகளை நல்ல பிரயோசனமான கல்வியை கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் அதன் மூலமாக வந்த பிள்ளை நல்ல பயனுள்ள பிள்ளையாக வரும் அந்த பிள்ளை உலகத்திலே என்னென்ன நல்ல சேவைகளை மேற்கொள்கின்றதோ எங்களுடைய பிள்ளை நாங்கள் வளர்த்த பிள்ளை உலகத்திலே என்னென்ன நல்ல செயல்களில் ஈடுபடுகின்றதோ யார் யாருக்கெல்லாம் உதவி செய்கின்றதோ அந்த நன்மைகளில் பங்கு நிச்சயமாக பெற்ற அந்த தாய்க்கும் தந்தைக்கும் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு மனித உலக வாழ்க்கையிலே செய்யக்கூடிய இரண்டாவது முக்கியமான புத்திசாலித்தனமான செயல் என்ற கருத்தை சொன்னார்கள் மூன்றாவதாக தனக்காக துவாக்க கூடிய பிள்ளைகளை தனக்காக துவாக்க கூடிய பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு நாங்கள் செல்ல வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது அல்லாஹுடைய நல்லடி எங்களுடைய பெற்றோர்களுக்காக எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்களுக்காக எத்தனை பிள்ளைகளாகி நாம் அல்லாவிடத்தினை துவாக்கிற்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் அல்லாவுடைய நல்லடி யார்களே நாங்கள் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் கண்ணை மூடிவிட்டால் எங்களுக்கு தொழுவிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆவது எங்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆக்கிவிட்டிருக்கிறோமா அந்த நாங்கள் கொடுத்தோமா நான் இன்று விட்டால் என்னுடைய தொலைவிப்பதற்கு மிகவும் தகுதியானவர் நான் கொடுத்து விட்டு தானா மௌத்தாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது அல்லாவுடைய நல்ல யார்களே அதே போன்று எங்களுடைய கபுரை எங்களுடைய கபரை தியாரத்து செய்யத்திரை தியாக மன்னிப்பு கேடக்கூடிய உலகத்திலே நாங்கள் மறுத்துவிட்டு செல்ல வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது எனவே அல்லாவுடைய நெல்லடி யார்களே நல்ல ஒரு சமூகத்தை சமூகத்துக்கு பிரயோசனமான ஒரு சமூகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்குவோம் இதிலே நாங்கள் வசதி படைத்தவர்கள் நாங்கள் வசதி படைக்காதவர்கள் நாங்கள் அறிவாளிகள் நாங்கள் அறிவை கற்காதவர்கள் என்ற வேறுபாடு வேண்டாம் அம்மாவுடைய நல்லடியார்களே நான் ஆரம்பத்தினே சொன்னது போல இன்று சமூகத்துக்கு ஒளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்ற உலுமாக்களை எடுத்து பார்த்தாலும் கூட படித்த பல மேதைகள் எடுத்து பார்த்தாலும் கூட நாட்டுக்கு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நோக்கினாலும் கூட இவர்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு படித்தவர்களுடைய பிள்ளைகளாக அல்லது பணக்கார பிள்ளைகளாக அல்லது நல்ல சேவை செய்தவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் காண முடியாது சாதாரண மக்களுடைய சாதாரண ஏழைகளுடைய பிள்ளைகள் தான் ஏராளமாக முயற்சிகளை சமூகத்துக்கு பிரயோசனங்களை முன்வைக்கிறார்கள் மனிதர்கள் சிறந்தவன் யார் தெரியுமா யார் மனிதருக்கு பிரியோசனமாக இருக்கிறானோ மனித சமூகத்துக்கு எவன் பிரயோசனமாக இருக்கிறானோ அவன் கல்வியால் பிரியோசனம் உள்ளவனாக இருக்கலாம் அல்லது ஆற்றலால் பிரயோசனம் உள்ளவனாக இருக்கலாம் அல்லது உடல் உழைப்பால் பிரயோசனம் உள்ளவனாக இருக்கலாம் அல்லது அறிவால் சிந்தனையால் ஆலோசனை கூறுவதால் பிரயோசனம் உள்ளவனாக இருக்கலாம் எனவே மனிதர்கள் பிரியோசனமானவன் யார் தெரியுமா மனிதர்களுக்கு மனிதர்கள் சிவந்தவன் மனிதனுக்கு பயனுள்ளவனே மனித சமூகத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல் நடத்த நாம் அனைவருக்கும் நல்ல அருள் பாலிப்பானாக பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களை பெற்று வளர்த்த எங்கள் தாய் தந்தையர்களுடைய பாவங்களை எங்களுக்குத் தந்த எங்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தரல்வாயாக யாவ்லா நாம் அனைவரும் இவ்வுலகத்தை விட்டு பிரியும் பொழுது அருள் புரிவாயாக